வணக்கம் நட்டினையின் முதின் அவர்கள் எழுதியுள்ள இன்னல்களே முயற்சியின் வளர்ச்சி என்ற கற்றையில் இருந்து சில பகுதிகள் இன்னல்களே இல்லாவிட்டால் வாழ்வில் சுவையே இருக்காது எதிலும் வெற்றியை தவிர்த்து தோல்வியே கிடையாது என்பது உலக இயல்பாக இருந்தால்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 வாழ்க்கையில் துன்பங்கள் என்னும் ஆசிரியரிடம் பயின்று உயர்ந்திருக்கின்றனர் கணிதத்திலும் லட்சியம் கொண்ட இளைஞர் ஆர்ச்சி பால்டு கப்பலை பற்றி ஆராய்ந்தார் கப்பலில் காந்த திசை காட்டியை பயன்படுத்தும் பொழுது பலவிதமான இடையூறுகள் ஏற்பட்டன காந்த திசை காட்டியின் தாறுமாறாக திரும்பி நின்றது ஒழுங்கான நிலையில் நிற்கவில்லை வடக்கு திசையையும் கப்பலுடைய இரும்பினால் திசை காட்டி பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு வழி கண்டுபிடிப்பதுதான் தன்னுடைய லட்சியமாக கொண்டார் தன்னுடைய முன்வைத்து ஆராய்ச்சியை தொடங்கினார் ஆண்டுகள் பலர் ஓடினர் இவர் நினைத்தபடி சுலபமாக இல்லை பெரிய முயற்சியின் காரணமாக திசை காட்டி ஒரு நிலையில் நின்று திசையை காட்டும் முறையை கண்டுபிடித்தார் இவருடைய முயற்சியின் பயன் கப்பலின் பயணத்திற்கு பெரிதும் உதவியது இதுதான்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 ஆராய்ச்சி வசதிகள் அதிகமாக இருக்கும் பல்கலைக்கழகம் ஒன்றில் செய்தார் இவர் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் வயதில்தான் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகுதான் இவர் கண்டுபிடித்த மின்சார அமைப்பை பலரும் அறிந்து கொள்ள முடிந்தது இவருடைய பெயரையே மின் தடையை அளவிடும் அழகுக்கு வைக்கப்பட்டது துன்பங்களைக் கொண்டு பல விஷயங்களை கட்டறிந்து அவ்விதம் அறிந்தவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அறிவு பெற அனுபவம் பெற ஆர்வம் பெற அது சிறந்த துணையாக இருக்கிறது வெற்றி கொள்ளப்படும் துன்பங்கள் நமக்கு பாடம் கற்றுத்தருவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாம் ஈடுபடும் போர்களில் நமக்கு ஊக்கம் அளித்து உற்சாகமும் அளிக்கின்றன என்று கூறுகின்றனர் என்றார் துன்பம் அனுபவிக்காதவர் பண்பட்டவரேன்பம் பெற்றவராவார் என்கிறார் நமக்கு அதிக துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனது விருப்பம் அல்ல நம்முடைய நன்மைக்காகவே நமக்கு சில காலம் அசௌகரியங்களை கொடுக்கிறார் என்று சொல்கிறார் ரோமாயின் மற்போர் வீரர்கள் மணல் மூட்டைகளை கட்டி தொங்க விட்டு அதில் குத்தி குத்தி தம் உடலுக்கு உரம் சேர்ப்பார்கள் அவ்விதம் செய்யும் பொழுதுதான் அவர்களின் தசை நாறுகள் உரம் பெறும் உழவரும் உழைப்பாளியும் உடல் உரம் பெறும் பெற்றிருப்பதற்கு காரணம் இயற்கையின் துன்பங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதுதான் காற்றுக்கும் மழைக்கும் அவர்கள் கடுகளவும் அஞ்சுவதில்லை வெயில் பணியை பொருட்படுத்துவதே இல்லை இவ்விதம் அவர்கள் துன்பங்களை பொறுத்துக் கொண்டு வேலை செய்வதால் தான் அவர்களுடைய உடல் உரம் பெற்று விடுகிறது உடல் உழைப்பு உடலை பயன்படுத்துவது போல துன்பங்கள் நம் மனத்தை பலப்படுத்துகின்றன என்று வலிமை நாம் ஈடுகொடுக்கும் எதிர்ப்பின் அளவு விகிதத்தில் இருக்கும் என்று விதிவகுக்கிறார் துன்பங்கள் தான் நம்மிடம் மறைந்திருக்கும்